வணக்கம் ஏப்ரல் 7, இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக ஐரின் மற்றும் ஜூலியட் கியூரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இரண்டு சமரச சன்மார்க்க நெறியை வள்ளலார் அவர்கள் வழங்கினர் மூன்று இந்தியாவில் பாரத ரத்னா விருது குடியரசு தினத்தன்று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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது இரண்டு தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக விளங்குவது எது மூன்று பெரியார் சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என்பதற்காக அமைத்த சங்கத்தின் பெயர் என்ன நான்கு முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி